வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் நாம் இறைச்சி உண்பதற்கு காரணமாக சொல்வது இறைச்சியை பார்த்தால் உண்ண வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது அப்படின்னு சொல்றோம் ஆனால் இறைச்சி கடைக்காரரை கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் எங்கீங்க சாப்பிடல அல்லது இறைச்சி வெட்டக்கூடாதுங்கிறாங்க எவ்வளவு விற்பனைக்கு வந்தாலும் எல்லாமே விற்று போயிருது அப்படின்னு மிக இயல்பா சொல்லுவாங்க ஒருவரை ஒருவர் காரணம் காட்டி கொண்டுதான் இருக்கிறோம் நாம் இறைச்சி சாப்பிடுவதற்கு இறைச்சி கடைக்காரரை காரணம் காட்டுகிறோம் இறைச்சி இல்லை நான் எவ்வளவு விற்பனைக்கு வைத்திருந்தாலும் விற்று போகிறது சாப்பிடுகிறவர்கள் இருக்கிறார்கள் நான் விற்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் ஆக அந்த இறைச்சி கடைக்காரர் இல்லாமல் செய்ய வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும் நாம இறைச்சி சாப்பிடக் கூடாது அவ்வளவுதான் மிக சாதாரணமானதுதான் ஆனால் நாம் அப்படி இருக்கிறோமா தெய்வ வழிபாட்டில் ஒரு பகுதியாக கூட இந்த இறைச்சியை நாம் கொண்டு வந்து விட்டோம் பெரும்பான்மையான தெய்வங்களுக்கு குறிப்பாக சிறு தெய்வங்களுக்கு பழியிடுதல் அப்படிங்கிற ஒரு முறைய நம்ம கடைபிடிச்சிட்டு இருப்போம் அந்த பழியிடுதல் முறையில ஒரு பொழுதும் இறைவன் ஊன் உண்பதில்லை இறைவன் இறைச்சி கேட்பதில்லை ஆனால் இறைவனுக்கு படைப்பதாக கூறிக்கொண்டு நாம் தான் சாப்பிட்டுக் கொண்டிருக்கோம் இவ்வாறு நாம் ஆங்காங்கே இறைவனுக்கு பழியிடுதல் போன்ற நிகழ்வுகளை செய்வதால் தான் இறைச்சி விற்பனையாளர்களும் அதிகமாகிறார்கள் நாம் என்றைக்காவது ஒரு முறை பழியிட்டு உண்டு கொண்டிருந்த அந்த இறைச்சியை தற்பொழுது வியாபாரமாக்கிவிட்டார்கள் ஆங்காங்கே இறைச்சி கடை அதிகரித்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கிறது அப்படியானால் அந்த இறைச்சி கடை இல்லாமல் செய்ய வேண்டுமானால் நாம் ஊன் உண்ணக்கூடாது அதற்கு முதலில் நாம் உயிரினங்களை கொள்ளக்கூடாது உயிரினங்களை கொள்வது அதாவது வழிபாடு என்ற பெயரில் சிறு தெய்வங்களுக்கு பழியிடுகளை நிறுத்தினால் நாம் இறைச்சி உண்பதை தவிர்க்கலாம் அவ்வாறு பொழுது இறைச்சி கடைக்காரரும் இந்த மக்கள் யாரும் இறைச்சி சாப்பிட மாட்டார்கள் நாம் கடை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவரும் விற்பனைக்கு வர நாம் ஒருவரை ஒருவர் குற்றம் சுமத்தி கொண்டே தொடர்ந்து எந்த இறைச்சியை சாப்பிடுவதை விட இறைச்சியை சாப்பிடுவதை எப்படி நிறுத்த வேண்டும் அல்லது அதை தவிர்ப்பது என்று யோசிக்க தொடங்க வேண்டும் இது இப்பொழுது தொடங்கியது அல்ல வள்ளுவர் காலத்தில் கூட இதே போன்றுதான் இருந்திருக்கிறது வள்ளுவர் சொல்கிறார் உணவிற்காக உயிர்களை கொள்ளாமல் இருப்பதை நிறுத்தி கொண்டால் விற்பனைக்கும் அந்த இறைச்சியை கொண்டு வர மாட்டார்கள் அப்படின்னு சொல்றார் அதாவது தான் உண்பதற்காக உயிரினங்களை கொள்பவர் இல்லை என்றால் இறைச்சியை விற்பவரும் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்றார் ஆக இந்த இறைச்சி கடைகளை ஒழிக்கணும் அப்படிங்கிறது நம்ம நோக்கம் அல்ல நாம் இறைச்சி சாப்பிடாமல் விட்டால் இறைச்சி கடை அப்படிங்கறத உன் இல்லாமல் போயிவிடும் நிஜம் முயற்சி செய்யலாமா நம் ஊரில் இறுதி கடை இல்லாமல் நிறுத்திக் கொள்வோமா நிச்சயமாக திருக்குறள் அறத்துப்பாள் அதிகாரம் இருபத்தி ஆறு உலால் மறுத்தல் குரல் எண் இருநூத்தி ஐம்பத்தி ஆறு திணற் பொருட்டால் கொள்ளாத உலகனின் யாரும் விலை பொருட்டால் ஊன் இல் மீண்டும் குரல் திணற் பொருட்டால் கொள்ளாத உலகனின் யாரும் விலை பொருட்டால் ஊன் இல் இந்த நாள் இனிய நாளாகட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி